வணக்கம் நட்டினையின்ூற்று பதினாறாவது செய்திச் சேவை செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் மாநகராட்சிக்குட்பட்ட சாலையோரங்களில் நீண்ட நாட்களாக வலுதடைந்த போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஏழாயிரத்து வாகனங்கள் மின்னணு முறையில் ஏலம் விடப்படுகிறது பாடநூல் நிறுவன மேலாண் இயக்குநர் உட்பட பல்வேறு துறைகளில் பொறுப்பு வகிக்கும் பத்து ஐ ஏ எஸ் அதிகாரிகளை மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பூம்புகார் என்று புகழ்பெற்று விளங்கும் தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் கைவினைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது தமிழ் இசை குழந்தையாக இருப்பதில் தவறில்லை குழப்பவாதியாகத்தான் இருக்கக்கூடாது என்று மத்திய இணையமைச்சா் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் குன்றத்தூரில் செல்போன் பறித்துவிட்டு கூட்டாளிகளுடன் வந்த குற்றவாளியை துரத்திச் சென்று கைது செய்த தலைமை காவலர் மற்றும் ஊர்காவல் படை காவலரை சென்னை காவல் ஆணையர் நேரில் ஆழைந்து பாராட்டினார் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆறு மாதங்களாக ஊதியம் தராதது உள்ளிட்ட பிரச்சினைகளை அரசு உடனடியாக தீர்க்காவிட்டால் ஆசிரியர் ஊழியர் போராட்டத்தை திமுக தலைமையேற்று நடத்தும் என அறிவித்துள்ளது பாஜக ஆட்சியை விமர்சித்த சோபியா கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தமிழிசை மீது நடவடிக்கை எடுக்க மறுப்பு குறித்து சோபியாவின் தந்தை அளித்த புகாரில் காவல் ஆய்வாளர் ஆஜராக மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கட்டாய ஹெல்மெட் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற விதிகளை அரசும் காவல்துறையும் முறையாக அமல்படுத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் தமிழகம் பீகார் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து குஜராத் மாநிலமும் எம்எல்ஏக்கள் ஊதியத்தை ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் உயர்த்தி கொள்ளும் மசோதாவை ஏகமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது முத்தலாக் தடுப்பு சட்டத்தை காட்டிலும் கணவர்களால் கைவிடப்பட்ட பெண்களை பாதுகாக்க சட்டம் இயற்றுங்கள் என்று பிரதமர் மோடியை சூசகமாக விமர்சித்துள்ளார் எம்ஐ கட்சியின் தலைவர் அசாசுதீன் ஒவைசி ரபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் நடந்துள்ள முறைகேடுகளை விசாரித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என கோரி மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அமைப்பிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனு அளித்தனர் டெல்லியில் பாதாள சாக்கடையை சுத்தளம் செய்யும்போது விஷ வாயு தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக இருபத்தி லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது மாட்டுச்சாணம் கோமியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட குளியல் சோப் ஷாம்பு முகம் கொழும் கிரீம் போன்றவற்றை ஆர் எஸ் எஸ் மருந்து நிறுவனம் தயாரித்து அமேசான் மூலம் விற்பனை செய்ய உள்ளது ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏமனில் நடந்துவரும் வரும் உள்நாட்டுப் போர் காரணமாகவும் விலைவாசி ஏற்றம் காரணமாகவும் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் உணவிலாமல் தவித்து வருவதாக தனியார் தொண்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது ஸ்ட்ராபெரி பாலத்தில் மெல்லிய ஊசியை மறைத்து வைப்பது தீவிரவாத செயல் இந்த செயலை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனையாக 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வகை செய்யப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார் வடகொரியாவில் உள்ள அணு ஆயுத ஏவுகணை சோதனைக் கூடங்களை வெளிநாட்டு நிபுணர்கள் முன்னிலையில் நிரந்தரமாக அளிக்க அந்நாடு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது அகஸ்ட்ரா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஒப்பந்த பேர ஊழலில் இடைத்தரகராக செயல்பட்ட கிறிஸ்டியன் மைக்கலை நாடு கடத்த துபாய் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இதனால் அவரை விரைவில் இந்தியா அழைத்து வந்து சிபிஐ விசாரணை நடத்தும் என தெரிகிறது சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத வகையில் ஹைட்ரஜனில் ஓடும் உலகின் முதல் ரயில் ஜெர்மனியில் சோதனையோட்டம் செய்து பார்க்கப்பட்டது பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டு வரும் இம்ரான்கான் பிரதமர் அலுவலகத்தில் இருந்த எழுபது ஆடம்பர கார்களை ஏலத்தில் விட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தங்கள் நாட்டின் மீது விதித்துள்ள புதிய வரிகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று சீனா கூறியுள்ளது நைஜீரியாவில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு இதுவரை நூறு பேர் பலியானதைத் தொடர்ந்து கடுமையான சேதம் ஏற்பட்டதால் அதை தேசிய பேரிடராக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இன்போசிஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிதி அதிகாரி ராஜீவ் பன்சாலுக்கு அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வட்டியுடன் அளிக்க வேண்டும் என இன்போசிஸ் நிறுவனத்துக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதிக்க இந்தியா முடிவு செய்திருந்தது அவகாசத்தை நவம்பர் இரண்டாம் தேதி வரை நீட்டிச் ஜியோ நிறுவனத்தின் ரூபாய் முன்னூற்று திட்டத்துக்கு போட்டியாக பாரதி ஏர்டெல் நிறுவனம் ரூபாய் நானூற்று பத்தொன்பது ப்ரீபெய்டு திட்டத்தை அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழை ஒப்பிடுகையில் இந்திய ரூபாய் மதிப்பின் உண்மையான சரிவு ஆயிரம் 7 சதவீதத்திற்கு இடையில் இருக்கும் என்று பன்னாட்டு நிறுவன அமைப்பு ஐ எம் எஃப் தெரிவித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளான விஜயா வங்கி தேனா வங்கி பேங்க் ஆப் பரோடா ஆகிய மூன்று வங்கிகளையும் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது எண்பத்தி நான்கு நகரங்களில் சிஎன்ஜி மற்றும் குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கும் திட்டத்துக்கு உரிமை வழங்கும் பணி நிறைவேற்று பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அதானி குழுமத்துக்கு இருபத்தி நகரங்களில் உரிமை கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டத்தில் ரசிகர்கள் தெரிவிக்கும் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை தவிர்க்கும் வகையில் டுவிட்டர் பேஸ்புக்கிலிருந்து சானியா மிர்சா தற்காலிகமாக வெளியேறியுள்ளாா் புரோ கபடி தொடரின் ஆறாவது சீசன் போட்டியின் முதல் கட்டம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது சீன ஒபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பிரபுதேவா நடிக்கும் தேவி இரண்டு படத்தில் மூன்று ஹீரோயின்கள் நடிக்கின்றனர் சிம்புவுக்கு தெலுங்கு நடிகர் சத்யதேவ் டப்பிங் பேசியுள்ளார் விஜய் தேவரகொண்டா நடித்து வரும் நோட்டா படத்தில் ஏ ஆர் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இத்துறை நற்றினங்கள் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒருநிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை தினம் ஒரு துளி இதுபோல் பல தரமான ஒழிக்கோப்புகளை தினந்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்